வேறு கடதி அறிவார்க்கும் பெருமை தொழுது கிளம்புவாம் சேரமான் பெருமாள் நாயனார் வரலாற்றை நாம் சொல்லுகிறோம் என்று உடைப்பினர் யாது கொடுத்தும் போல அருமி நம்முடைய சரி கொஞ்ச நேரம் தான் ரொம்ப வருத்தமா இல்ல ரொம்ப நேரமா இல்லை அதனால விரைவாசி சேரமான் பெடரித்தறிவார் சேரமான் பெருமாள் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இந்த கடறி அறிவார் கடறி அறிவார் கடருதல் சொல்லுதல் இருப்பான் அறிவார் அப்ப சொல்லுவதை அறிவார் என்றுதான் அதுக்கு நேர் பொருள் யார் சொல்லுவதை அறிவார் நாமெல்லாம் அதை நாமும் கவனிச்சிருந்து முன்ன சொல்றவங்க எல்லாம் இருந்தாங்க அவங்களை சொன்னதை கேட்போம் அங்க அப்படி இல்லை யாரும் கடரினவும் அறிவார் அதுக்கு பின்னால் எழுதப்படுறதெல்லாம் யாரும் யார் என்ன உள்ளத்துல நடிக்கிறாங்களோ அதெல்லாம் அறிவார் அதே போல யாவும் யாவும்னா ஒரு எறும்புரிய போகுது நினைக்கீங்க இப்படி போகுது அங்கேருந்து அது கொடுக்கணும் ஓ இது நினைச்சு போகுது அது அது நினைச்சி வருது என்று சொல்லுவாள் எந்த உயிர்களும் என்ன பேசுகிறதோ அதை சொல்லுவாள் அப்படிப்பட்ட பேர் தான் கடறி கறிவார் என்று வரலாற்றோடு வரலாற்றை நம்முடைய சுத்திரமண சுவாமிய வரலாறு எங்கெங்கெல்லாம் ஏழுவடுது காப்பிய தலைவர் அல்லவா முதல்ல திருமலை சிறப்பு அவர் அங்கே இருந்தார் நந்தவனத்தில் இருந்தார் அவரை அங்கிருந்து வரதுக்கு என்ன காரணம் அப்படி வந்தவரை தடுத்தார் கொண்ட புராணத்தினால என்ன செய்தார் இந்த உலக இயற்கையான கல்யாணத்தை தடுத்து அந்த திருவாரூர் கல்யாணத்தை அதுக்காக தடுத்தார் கொண்டவர் எங்க போனார் ஏர்க போய் அவர வரலாறு பெருமாள் பொழுது இவர் சேர நாட்டுக்கு போய் வருகின்ற பொழுதுதான் சுந்தரடி வரலாற்றுல ரெண்டு இடம்பெறும் ஒன்று திருப்புலி அவினாசி ஒண்ணு இன்னொன்று இன்னொன்னு என்னொன்னு என்ன திருமுருகன் பூண்டி வீச்சு ஒண்ணு திருமுருகன் பூண்டியில இவர் எல்லாம் சேரமான் பெருமாள் நிறைய எடுத்து வருவார் இவர் என்ன பெறுவார் எல்லாம் எல்லாத்தையும் ஆள ஒண்ணு தொட ஆனா இருக்கிற பொருள் எல்லாம் கழிச்சு விடுவாங்க அப்ப மீண்டும் பொருள் எல்லாம் கொடுக்குற அந்த ரெண்டு வரலாறு இங்க சேர்த்து சேரமான் பெரு அப்போ எங்கன்னா தனித்த முறையில கொண்ட பிராணத்துல அப்புறம் ஏகர்கோன் நாயனார் பிராணத்துல வந்து அதன் வந்து இப்போ இங்க இருக்கிற சேரமான் பெருமாள் நாயனார் வரலாற்றுல வந்து நிறைவாக வெள்ளையான சேர்க்கத்தில புதிய முந்தைய முதல் நடு இறுதியும் ஆனாய் அதனால காப்பிய தலைவர் யாருன்னு சொன்னா நமக்கு சுந்தரமூர் சுவாமிகள் சொன்னோம் யாரு பெரிய என்ன இழுத்து வந்துட்டு இந்த காப்பிய தலைமை தொண்டு என்ன பெரிய உயர் வந்து ஆதி இது முன்ன சொன்னவங்களோட சொன்னேன்னு நான் ஏமாத்தனக்கு அறிவே இல்லேன்னு அர்த்தம். அந்த பூசச சொன்னதா ஆராஜ्यன் அர்த்தம்ல என்னென்ன வார்த்தைக்கு இருக்கு. நோ காப்பிய தலைவர் சுந்தரர் என்றே ಕರೆது. அதனாலே காரணம் என்னன்னா தொடக்க முதல் பிரிவு வரையிலும் அது ஒன்று இன்னொன்று இந்த காப்பியம் எடுவதற்கு எது தொடக்கம் சுந்தரருடைய திருத்தொண்ட தொகை தொடக்கம். நம்பி ஆண்டார் நம்பி வகை தொடுக்கும். அந்த முதலும் அந்த வகை வச்சிட்டான் இந்த பெரிய பிரானனும் எழுந்திரு. அவாற்றானும் சுந்தரரே காப்பிய தலைவர். காப்பிய தலைவர் சேரமான் பெருமாள் வரலாற்றையும் அறிவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது இந்த மதிமலி பிடிசை மாறக்கூட கடிதம் கொடுத்தது அதெல்லாம் நமக்கு பின்னாலே அந்த சேரமான் பெருமாள் வருகின்ற பொழுது நிறைவாக படிப்போம் நாம் புராணி பகுதியாக சிலவற்றை பார்க்க இருக்கிறோம் வரல முடிஞ்சிருக்கு நம்முடைய பன்னிரெண்டு திருமுறை ஓதி ாணம் ஆரம்பிக்க வேண்டியதனாலே இப்பொழுது நாம் புராணத்தை தொடங்குகிறோம் பெரிய புராணத்திலே களரிட்டறிவார் என்று சொல்லப்படுகிற நாயன்மார் களறிற்று என்றால் சொன்னது பேசியது என்று பொருள் அறிவார் அறிந்து கொள்ளுகிறவர் பேசியதை அறிந்து கொள்ளுகிறவர் இது என்ன பெரிய பேசின நீங்க பேசுகிறேன் உங்க காதலி என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுக்கிறோமே இது ஒரு பேரா அப்படின்னா அவங்க என்ன சொல்றார் இறைவன் நீங்களும் நானும் பேசினது மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மொழிக்காரர்கள் மற்ற ஜீவராசிகள் பேசினா கூட புரிஞ்சுக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கு நாம ரெண்டு பேரும் தமிழா இருந்தா தமிழ்ல பேசும் தெலுங்கரா இருந்தா தெலுங்கு பேசுனா தெரியும் தமிழர் மொழிக்காரன் மொழிக்காரர்களுக்கு வேற ஒரு மொழியில பேசினா அவங்களுக்கு தெரியாது ஆனா இந்த களரித்தறிவாருக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் கொடுத்தா இந்த உலகத்தில் உள்ள எந்த மொழிக்காரர் வந்து பேசினாலும் அவங்க என்ன பேசுறான்னு தெரிஞ்சுக்குவார் அவருக்கு இன்னும் ஒரு ஆள் தேவையில்லை அந்த மொழியில என்ன பேசணும்னு மொழிபெயர்த்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்ல ஒரு எறும்பு பேசினாலும் அது என்ன பேசுகிறது என்பதை தெரிந்து கொள்வாராம் அப்பேற்பட்ட ஆற்றல் இந்த நாயனாருக்கு இருந்தது கழறி யாரும் யாவும் களறினவும் யாரும் இந்த உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட மனிதர்கள் பேசுகிற பேச்சையும் யாவும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மாதிரி விதமான பேசுகிற பேச்சும் கேட்டறிந்து கொள்ளக்கூடிய திறம் இவருக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் அதனால்தான் இவர் பூச முடிவில் ஒலி கூட கேட்டார் சிலம்பு ஒலிக்குது எல்லார பேச்சையும் கேட்கிறத விட இவர் இன்னும் இன்னும் அதிசயமான பேச்சு என்ன கேட்டார் சிலம்பு ஒலிக்குது பாருங்க அந்த இறைவன் சிலம்பு தான் இந்த உலகமே பிறக்கிறது அந்த சிலம்பு ஒலிச்ச உடனே ஓம் என்ற ஒளி வந்து அந்த ஒலியில் இருந்துதான் உலகமே உண்டாகிறது ஆகவே அந்த கடல் ஒலியின் ஓசையும் இவர் கேட்டவர் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட இவர் சுந்தரரோடு நட்பராக நட்பினராக இருந்தார் இவங்க ரெண்டு பேரும் ஒருவிதமான இயல்பு உடையவர்கள் சேரவான் பெருமாள் அரச குலத்தை சார்ந்தவர் சுந்தரர் பிராமண குலத்தை பிறந்தவர் ஆகவே குளம் அவருக்கு இவருக்கு அது மட்டுமல்ல இந்த சுந்தரர் இந்த உலகத்திலே இறைவனால் ஆள்கொள்ளப்பட்டு செல்கிறவர் அரசாங்கத்தை மட்டும் பார்க்கிறவர் ஆனா ரெண்டு பேரும் ஒரு நட்பினராக ஆகிவிட்டார்கள் அது இறைவன் செய்த ஒரு பிணைப்பு இறைவன் ரெண்டு பேரையும் அப்படி சேர்த்து வச்சு நண்பர்களாக ஆக்கிவிட்டார் இவர் என்ன பண்ணார் இந்த சேர்மான் பெருமாள் சுந்தரரை தன் ஊருக்கு அழைச்சு கொண்டு போனார் அங்க ஒரு பத்து பதினால் தங்கி இருந்தார்கள் ஆனா அதுக்குள்ள இவருக்கு என்ன நினைவு வந்தது நான் வந்து திருவாரூருக்கு போகணும்னு நினைப்பு வந்து அதாவது பங்குனி மாசம் இப்ப மாசம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் அவருக்கு ஞாபகம்